அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் தாமரை போன்ற பக்குவமுடைய உள்ளத்திலே இறைவனுடைய தத்துவம் நன்கு வெளிப்படுகிறது இப்படிப்பட்ட இறைவனை வழிபடும் முறையை பற்றி இனி சிந்திக்கலாம் மானடி சேர்ந்தார் நம்ம சௌரியத்துக்காக மானடி சேர்தல் ஆக மலர்மிசை ஏகினான் என்றால் உள்ளத்தாமரையில் உள்ள தாமரையில் புலப்படுகின்ற வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற விளங்கி கொண்டிருக்கின்ற என்ற கருத்தை பார்த்திருக்கிறோம் இதுவரை மானடி சேர்தல் என்றால் என்ன மாண்புடைய திருவடிகளை சேர்ந்திருத்தல் சார்ந்திருத்தல் அப்படின்னா அவருடைய திருவடிகளை நினைந்திருத்தல் இங்கே திருவடின்னா திருவடியோட இருக்கிற கடவுளையும் தியானம் பண்ணலாம் அல்லது இறைவனுடைய திரு உருவங்களையும் தியானம் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம் ஆகவே தியானம் பண்றது தான் இங்க இறைவனுடைய வழிபாடு முதல்ல இறைவனை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல அவரால் அருளி செய்யப்பட்டுள்ள அறநூல்களையும் மெய்யறிவு நூல்களையும் கற்கிறோம் அது வழிபாடு என்று பார்த்தோம் அவ்வாறு உலக முதல்வனாக வாலறிவனாக இருக்கின்ற இறைவனை உள்ளத்தினே விளங்கிக் கொண்டிருக்கின்ற உலக முதல்வனை உள்ளத்தினுள்ளே புலப்படுகின்ற உலக முதல்வனை வாலறிவனை தியானிக்க வேண்டும் தியானம் செய்வதுதான் இங்கே வழிபாடு தியானத்திற்குரிய நெறிமுறைப்படி ஓரிடத்திலே அமர்ந்து தாய் தந்தை குரு ஆகியோர்களை நன்றாக மனமாற வணங்கி அவர்களுடைய அருளாசைகளை பெறுவதாக கற்பனை செய்து உடல் உறுப்புகளையெல்லாம் நன்றாக தளர்த்தி மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி உள்ளத்தை அமைதிப்படுத்தி உள்ளத்தினுள்ளே உலக முதல்வனாக வாலறிவனாக இருக்கின்ற இறை தத்துவத்தை இதுவரை சொல்லப்பட்ட அறிவுபூர்வமான இறை சிந்தனையை கருத்துக்களை ஆழ்ந்து தியானம் செய்ய வேண்டும் இதுவே தியானமாகும் ஆகவே தியானத்திலே பல படிநிலைகள் இருக்கின்றன உடலை தளர்த்தி சுவாசத்தை தளர்த்தி உள்ளத்தை தளர்த்தி என்றால் விரைப்பாக இல்லாமல் தொய்வாக இல்லாமல் இயல்பாக இருக்கும்படி செய்து நாம் அறிவுபூர்வமாக அறிந்து கொண்ட இறை தத்துவத்தை ஆழ்ந்து நாம் தியானம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான தியான நெறிகள் இருக்கின்றன மனதை விரிவுபடுத்துவதற்கான தியான நெறிமுறைகள் இருக்கின்றன உள்ளத்தை பண்படுத்துவதற்கான நல்ல எண்ணங்களை உருவாக்குவதற்கான தியான முறைகள் இருக்கின்றன உள்ளமானது பறந்து விரிந்த தன்மை அடைவதற்கான தியான முறைகள் இருக்கின்றன மெய்ப்பொருள் தத்துவத்தை எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்பதற்கான தியான முறைகள் இருக்கின்றன அவைகளையெல்லாம் பின்பற்றி தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு தியானம் செய்வதுதான் இங்கே இறை வழிபாடு ஒருமுகப்பட்ட மனதோடு இறை தத்துவத்தை ஆழ்ந்து எண்ண வேண்டும் அதுவே இங்கு தியானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பயன் என்ன என்று கேட்டால் நிலமிசை நீடு வாழ்வார் சாதாரணமாக நிலமிசைன்னு சொன்னால் மோக்ஷூமி என்று விளக்க உரையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது நீடு என்றால் நீண்ட காலம் இருப்பார்கள் அதாவது அவர்கள் முக்தி அடைந்து அந்த முக்தி நிலையிலேயே எப்பொழுதும் இருப்பார்கள் என்பது கருத்து நமக்கு புரிந்து கொள்கிற இதை நான் சொல்ல முயற்சிக்கிறேன் இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் நீண்ட காலம் இந்த உலகம் இந்த உடல் உடலுக்குள்ளே இருக்கின்ற உயிராகிய நான் என்கின்ற இவைகளை தெளிவாக புரிந்து கொண்டு இவற்றின் இருப்பை பற்றிய தத்துவங்களையெல்லாம் அவர்கள் அறிந்திருப்பதால் அவர்கள் இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த உலகத்திலே இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு இடையிலே அவர்களுடைய உள்ளம் இடைவிடா நிறை உணர்விலே நிலைத்திருக்கும் என்பதுதான் பலன் தெளிந்த அறிவால் ஏற்பட்டிருக்கிற ஒரு உணர்வு நிறை உணர்வு அதுதான் நிலமிசை நீண்டு வாழ்வார் நீண்ட காலம் நிம்மதியாக வாழ்வார்கள் என்றும் புரிந்து யாரெல்லாம் உலக முதல்வனை வாலறிவனை தாமரை மலர் போன்ற பக்குவத்தை உடைய உள்ளத்திலே விளங்கி கொண்டிருப்பதை உணர்ந்து தியானம் செய்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் அமைதியாக ஆனந்தமாக வாழ்க்கையின் இருமைகளைக் கிடையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மானம் அவமானம் வளர்ச்சி தேய்வு இவைகளுக்கு இடையிலே அவர்களுடைய உள்ளம் அதனால் சற்றும் பாதிக்கப்படாத வண்ணம் அவர்கள் நீண்ட காலம் நிம்மதியாக வாழ்வார்கள் என்பதுதான் இதனுடைய பயன் எனவே இந்த மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற திருக்குறளுக்கான கருத்துக்களை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் உலக முதல்வன் வாலறிவன் என்று இரண்டு குரட்பாக்களிலே சொல்லப்பட்ட ஈஸ்வர தத்துவம் இறை தத்துவம் மூன்றாவதாக மலர்மிசை ஏகினான் என்று உபதேசிக்கப்பட்டிருக்கிறது மானடி சேர்தல் என்பது அவரை பல கோணங்களிலே ஆழ்ந்து தியானிப்பதாகும் அதனுடைய பயன் நீண்ட கால நிம்மதியான வாழ்க்கை சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக நாம் விளங்குவோம் உலக முதல்வனுடைய வாலறிவனுடைய பேரருளால் உள்ள தாமரையிலே விளங்கிக் கொண்டிருக்கும் இறைவனை உணர்வதற்காக நாம் தொடர்ந்து உள்ளந்தோறும் வள்ளுவத்திலே உழ்கி இருப்போமாக திருவள்ளுவெருமானுடைய திருவருள் என்றென்றும் நமக்கு துணை புரியட்டும் மலர்மிசை ஏகினான் நெடி சேர்ந்தார் நிலமிசை நீடு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்